எந்த விட்டவன் அல்ல இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு காட்சி தந்தி அதெல்லாம் விட்டவர்களுக்கு தான் காட்சி தருவாய் ஞானிகள் சொன்னார்கள் நான் எந்த ஆசையும் விடாத எனக்கு ஒரு கனவுல வந்து இப்படி எல்லாம் தோன்றியப்பா என்று பதிவேறான் அமரர்வான் பரமேல் வீழும் ஆசையும் வெறுத்தவர்க்கு அன்பினி மண்ணாண்டு அரசியல் எது மண்ணாண்டு இருக்க அறிவுறுப்பு அரசியல் என்னன்னு கேட்டா உம் பெருப்பும் இந்த மண்ணை ஆண்டு பீழ்கள் மூழ்கி பெரும் துன்பத்துல மூழ்கின்றிருக்கு ஏன் ஒவ்வொரு நாள் என்ன தெரியுமா என்ன சார் ஆனி மாசம் ஆவணி மாசாக்கி மழையே பெய்யல இந்த நாட்டுல மழையா பெய்யும் மண்ணு தான் பெய்யும் இப்படி ஆங்காங்கெல்லாம் மக்கள் புலம்பி ஆசீர்வதிப்பாங்களே அந்த பிழையில் மூழ்கி துன்பம் கருதுனா தான அது இன்பமா கருதுறான் திருவள்ளுர் ஞானம் வந்ததுல இன்பமா கரு துன்பமா கருதுனா ஒன்னும் துன்பத்தை போக்கு தீமையை வரையையும் இப்படி எல்லாம் இருக்கும்படியான எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு காட்சி தந்தாய் அதனுடைய கருணையப்பா என்று சொல்லி அந்த பெருமானி வணங்கினான் வணங்கி விட்டு உடனே சொல்றான் அம்மா நீ ஏன் போய் இந்த மன இந்த ஊரை விட்டு விட்டு போய் கரமணத்துல இருக்க இந்த மாதிரி ஒரு உயிராகிய என்னை அரசனாகிய உயிரை அந்த கருமவனத்தை திருத்தி ஒரு நகராக்கி இதன் வாயிலாக இந்த சிவபுண்ணியத்தை அடைய வேண்டும் என்ற அங்க இருந்திருக்க சரி நீ கொடுத்த பெரும் புண்ணியம் பா என்று சொல்லிவிட்டு உடனே அவ்வளவுதான் அரசன் அல்லவா அதனால இப்ப இருக்க பாருங்க திடீர்னு ஒரு பத்து இருபத்தி இருந்து முப்பத்தி பாட்டு காடு கெடுத்து அங்க காட்டு அடித்தான் அப்பல்லாம் பார்க்கலாம் நீங்க காது கெடுப்பது என்பது ஒரே நாள்ல இப்ப இது ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இப்ப இந்த இடத்தை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு பார்க்க அந்த அன்பு இல்ல ஆனால் அதே இடம் முப்பது ஆயுதங்களுக்கு பிறகு எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வளருது ஒவ்வொரு நாளும் சார் இப்ப வந்து கழப்பி வந்துட்டது மெட்டீரியல் வந்துட்டது இந்த மருத்துவமனையில் இதுவரைக்கும் இந்த துறையிலிருந்து இன்னொரு துறை இருந்தது வளர்ந்து கொண்டே போது வருந்த அறிவும் வளர்ந்து கொண்டு அந்த பெருமானை எங்க பாலமுருகன் எந்த நிலம் வேண்டுமோ எல்லா திருமணம் படிக்க இருந்தவர்கள் வேலைக்கு போய்டவர்கள் வேலைக்கு பர்மனண்ட் ஆனவர்கள் அத்தனை பேர் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் இருந்த இல்லையும் இன்னைக்கு இருந்தாலையும் பார்க்கின்ற பொழுது இதுதான் திருநகரம் கண்டப்படலாம் இதுதான் திருநகரம் கண்டப்படலாம் ஒரு ஞானி அவருடைய அருளால் இவ்வளவு திருநகரம் காணப்படுகிறது அது போலத்தான் அந்த ஒரு பெருமன்னன் இது எனக்கு கொடுத்த சூகுனியம் என்று கருதி என்ன செய்தார் அவளை ஆயிரம் ஆயிரம் ஆள விட்டார் ஒரு எட்டு பாட்டு அந்த காடுகள் உடனே அழிக்கப்பட்டன ஒரு பதினோரு பாட்டுல அதை நாடாக ஆக்கின காடு கெடுத்தது சொல்லல நாடு ஆக்கின மட்டும் சொல்றேன் அதுவே முழு முடியாது ஒண்ணு என்று சொல்றேன் எல்லா மரங்களும் அடிவோடு வெட்டப்பட்டு தகக்கப்பட்டு அருமையான விட்டு ரொம்ப ஆழமா அத்தியாரம் போட்டு இரும்புகளை நல்ல கடுமையான இரும்புகளை வைத்து அங்கங்க எழுப்பப்பட்டு ரொம்ப அருமையான அந்த நகரத்தை உண்டாக்குறாங்க அந்த நகரம் உண்டாக்கப்படுகிற உண்டை எல்லா பாடலும் அல்ல ஒன்று ரெண்டு என்னவெல்லாம் இருக்கணும் முதல்ல என்ன சொல்லலாம் ஆலயம் அதனை கண்டா நல்ல ஒரு கோவிலைக் கொண்டான் அது மிக முக்கியம் நான் தப்பா சொல்லக்கூடாது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தெரியுதுங்கிறதா சொன்னேன் சிதம்பரத்துல கனக சபை நகர்னு தெரியுமில்ல கனக சபாநகர் நல்ல செல்வந்தர் இருக்கிறதா சிதம்பரத்துல ஒரு கனக நல்ல பிள்ளைமார்கள் நல்ல செல்வந்தரா இருக்காங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா காசு கடையில நடராஜா ஜுவல் செட்டியார்கள் நல்ல பலமா இருக்காங்க எனவே நடராஜாவுக்கு வந்து செல்வந்தர் மரபு நல்ல செஞ்சிருக்கு நான் சொல்றது உங்களுக்கு செல்வம் என்னைக்குமே குறையாதியா செல்வரு வாழ்வில் செல்வன் கடல்தும் செல்வம் செல்வமேலும் நானும் பாடியிருக்க அதனால இங்க சிதம்பரத்துல செல்லுமே குறையாது பாடுமையிருக்காங்க அந்த சிதம்பரம் கனகசபை பிள்ளைன்னு கட்டினது எம்பி ஆன அவர் என்ன செய்திருக்காரு கேட்டீங்களா ஒரு அருமையான யோசனை அந்த நகர் உருவாத முதல் கட்டிடத்தை தர்ம ஆதீனத்துக்கு கொடுத்தார் குருபீடம் இருக்கணும் குருமூர்த்தி இருக்கணும் அப்புறம் தான் பாருங்க கணேசபுரம் முதல் தர்மிகளும் சிறப்பாக இருக்கிறாங்க அப்புறம் உள்ள ஞான விநாயகர் கோயில் ஒண்ணு கட்டி அன்மையில கூட குடமுழு செய்தாங்க சிதம்பரத்துல இன்னைக்கு கனகசிவ நகரில் உள்ள நுழைந்தவன் முதல் கட்டிடம் தர்மயாதின கட்டிடம் அப்புறம் தான் மற்ற தாமிரெல்லாம் கட்டிக்க அதுபோல அருமையா முதல்ல திருக்கோவில்லாத திருவில் என்று சொன்னாரே முதல்ல பெருமானுக்கு நல்ல ஆலயம் அந்த ஆலயம் கட்டும் போது மாலை பாயில் பாதபம் அருத்த மண்டபம் மழை நூலை வாழை வாய்ப்பிரை பாயில் திகை மா மண்டபம் அருகால் பீடிகை திசையலாம் பிழக்கும் பாறை பாயில் மண்டபம் இசைக்கன இயல் தமிழிக்கன நாடகத்திற்கென பெருமானுடைய கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண செய்வதற்கன அவர் பெருமானை திருமையை எழுந்துள்ளதற்கென மீண்டும் திருவிழா வந்து மீண்டும் கொண்டு வந்து வைப்பதற்கான ஒரு இடம் பிராய் தித்தாபி இந்த பிராய்ச்சி பதினோரு நாள் பத்து நாள் பெருமாள் திருமையை வெளிவந்துட்டு மீண்டும் பதினோரு நாள் கொண்டாந்து எல்லா திருமையான ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு என்ன பேருனா பிராய் தித்தாபிஷேகம் என்ன பிராய்ச்சி வெளியில போகும்போது பல தேதியிலும் ஒரு திணி தீட்டு எல்லாம் பற்றிருக்கும் என்பது கருதி தூய்மைப்படுத்தி மீண்டும் அந்த இருக்காங்க அதற்கான ஒரு மண்டபம் எல்லா மூர்த்தி இருக்கிற மாதிரி வைக்கிறது இப்படிப்பட்ட அருமையான மண்டபங்களை எல்லாம் கட்டினான் தெரியோவில் நகர்ல என்ன செய்தார் அருந்தவர் இருக்கை அந்தனர் உரையுள் அரசராய் வணிகளம் வணிக பெருந்திரு நல்வேலாளர் பாட்டா நல்ல அரசு கட்டி அரசல் இருக்கான இடம் அப்புறம் அந்தவர்கள் வேதம் மோதுகின்ற அப்படி இருக்க இடம் அடுத்தது வியாபாரம் செய்யறவங்க இருக்க அடுத்தது வேற ஆதரவு இருக்கிறதா பக்கத்தில் இருந்தா அந்த தொழில் இரண்டாவது தொழில் தெரியாத உட்கார் அப்பதான் தெரியும் நல்லது கேட்டது இங்கேயும் இருக்கீங்க போடா எங்கெல்லாம் தொழில் செய்கின்றவர்கள் சேர்ந்து இருக்கிறது அது ரொம்ப இருக்கும் இப்ப காலிக்கிறவா கூட என்ன நினைக்கிறோம் மேல முன்னுறதுக்கு சேர்ந்திருந்தா பல்வேறு உலகளுக்கு நல்லது அருணிகளுக்கு நல்லது சொல்லுவா அதனால் அப்படிப்பட்ட இருக்கையெல்லாம் அந்த நகரில் கட்டினாராம் கட்டி நானும் எரிச்சிட்டு வந்துட்டேன் நாற்பத்தி ஏழு பாட்டு அப்புறம் அந்த சிப்பிகள் சபதிகள் சொல்லுவாங்க கோவில் அமைப்புல எங்கெங்க எப்படி இருக்கணும் அந்த ஒரு பாட்டுல ஒன்னு அமைத்திருக்காரு கீழ்த்தி ஒரு நகருக்கு கிழக்கதான சாத்தனார் கோவில் அமைக்கணும் சாத்தனார் கோயில் அமைக்கணும் எங்கெங்க அமைச்சிட கூடாது அந்த நகருக்கு கீழ்த்திசையில் தான் இந்த ஏழு மாத இருக்க சப்த மாதர் அங்க இருக்கிற கோவில் தென்பக்கம் குடவாயில் மதுமடை உடைக்கும் தோட்டிடம் தன்னும் துழாயனி மௌலி தோன்றலும் மேற்கு திசையில திருமால் கோவில் இருக்கணும் திருமால கோவில் இருக்கணும் இப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க பதில் சொல்லுங்க நல்ல ஆத்தோட சொன்னீங்க ரொம்ப அருமை பிரதமர் வீட்டுல கலெக்டர் ஐஏஎஸ் கலெக்டர் வீட்டுல பிரதமர் இருப்பாரா ரொம்ப நீ வேற ஒருத்தான் அவருக்குரிய பாணிதான் பிரதமர் வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க ஒரு ஐஏஎஸ் வீட்ல எல்லாரும் பிரதமர் இருப்பாரா அவளைதான் போறான் எனவே இது மாதிரி நகர வைக்கின்ற பொழுது மேல் திசை வாயிலில் யாரு நான் திருமாவில் காத்திருக்கேன் வடக்கு படத்துல நீ தீரும் போந்து நீலியும் காவலா நேரி காளி கோயில் இருக்கணும் காளி கோயில் இருக்கணும் அப்ப ஒரு நகரை காக்கணும்னு சொன்னா இன்ன திசையில் இன்னென்ன தெய்வங்களை வைத்து நிறுத்த வேண்டும் என்று செத்தணும் நீங்க திருவிழா பணத்துல நல்ல ஒரு நல்ல பல்கலை போல பெற ஒவ்வொரு இடத்துல சிற்ப தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தரம் இல்லை சொல்றாரு முடிவு ஒரு பெரிய பல்கலை சொல்வர் பல்கலைக்கிறது குறிப்புகள் நல்ல ஆய்வு மாவனுக்கு எவ்வளவோ அரிய செய்திகள் இருக்கு திருவிழையாறு பணத்தில் மாணிக்கம் ஒரு எம்பியாடர்ப்பாணத்தில் நவரத்தனங்கள் நவரத்தனங்களை தண்ணி சொல்றேன் திருவிளையாட்பாணத்தில் குதிரை நிலைக்கலாம் முடிவாக்கு இருக்கா சொன்ன போது இது மாதிரி சிப்பக்கலை சித்தாந்தம் இப்படியாக அந்த காவல் நிறுதி கைவாரை எழுத்தில் கனவாறை கடந்த காட்சியில் புலிதோடில் கோயில் மைவாரை மிடற்று மதுரை நாயகரை மரபுலி அரிச்சனி புரிவான் பொய்வாரை மறையா மறை ஆகமனே புண்ணிய முனிவாரை சரி இவ்வளவு பெரிய கோவில் இவ்வளவு பெரிய நகரம் எல்லாருக்கும் இருக்கு வேண்டியதெல்லாம் செய்து அந்த கோவிலுக்கு வழிபாடு ஆற்றுவதற்கு யாரை நியமிப்பது என்று பார்த்தா நல்ல தூய்மை உடையவர்களாக இருந்தால் யாரும் வழிபடலாம் அதுக்கு ஒன்னும் தப்பு கிடையாது ஆனால் இடைக்காலத்துல அவருடைய சோழர்கள் கூப்பிட்டாங்க ஆதி செய்வரை அழைத்தார் ஆதி செய்வர் என்பவர் வேறு பிராமணர் என்பவர் வேறு பூனூர் நினைந்ததுனால இவங்க ஒண்ணு இல்ல இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல இன்னைக்கும் கொள்மணி ஆதிசைவர் வீட்டுல கொள்மணி கொடுப்பதையோ பிராமணர் வீட்டுல ஆதிசைவர் பூஜை பண்றாங்க ஆதி செய்வர்கள் சிவ பூஜை பண்ணுவாங்க பிராமணர்கள் பண்ண மாட்டாங்க காய்கறி இவரது நிலை பேர் அவர்கள் நிலை பேர் அதனால்தான் திருமூல திருமந்திரத்துல ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஒரு காசுல இந்த டிஎம் கே டி காலாம் சேர்ந்திருந்த கேள்வியா கேட்டாங்க ஊர் கொண்ட நகருக்கு கேடுமாம் என்று உங்கள் திருமூலர் திருமந்திரம் சொல்ல இந்த கோவிலுள்ளோறும் பார்ப்பன அடிச்சிப்பது ஏன் என்று கேட்டாங்க திருமந்திரம் சொல்லுங்க திருமூல திருமந்தத்தில் ஒரு பாட்டு பார்ப்பனர்கள் திருக்கோவில அர்ச்சிக்க கூடாது செய்தால் அந்த நகருக்கு கேடுமாம் எங்க திருமூல திருமந்திரத்தில் கேட்டாங்குண்ட பார்ப்பான் திராந்தனை அச்சிக்கல் ஊர்குண்ட நகருக்கு கேடுவான் என உங்கள் திருமூல திருமந்தரம் சொல்ல கோவில்களும் பார்ப்பனர் கிப்பது ஏன் என்று ஒரு கேள்வி முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன பதில் இருக்கு இங்கே திருக்கோவில் அச்சனை செய்கின்ற பார்ப்பனர் அல்லர் இவர் ஆதி என்று சொல்வார் நான் மயிலில் போய் இரண்டு பேரும் ஒன்னொன்று ஏன் இவர்கள் சிவபூஜை சிவநெடி செல்வார்கள் சிவபூஜை செய்வார் இவரது ஆகமுழிதான் உங்களுக்கு முக்கியம் வேதமம் பார்ப்பன அவங்க காயத் சரி இவங்களுக்கு அங்க பெருவரும் போட்டு சொல்லணும் எட்டு வயசு சும்மா அழைச்சிட்டு போனாங்க அப்ப ஒரு சின்ன பிட்டு கொடுத்தாங்க இருபது கேள்வி அந்த ஆதலை கேள்வி கேட்டாங்க பீட் பண்ணி கொடுத்துட்டாங்க கேள்வி பதில் சொல்லணும் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ட்டாங்க தரமான கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தமிழ் தொண்டு செய்யும் தாங்கள் இடையிடையே கரகர நிலப்பாடு பதி என்கிறீர்களே பொருள் என்ன அதை சொல்லத்தான் வேண்டுமா நெட்டு சொன்னாங்களா வினாவிய நெட்டு பண்ணு அதுல ரெண்டு வினாக்கா ஒரு வினாக்கள் கேட்டு பின்பணி மாநாடு திருமுடி மாநாடு அருமையா பரிசு விட்டு ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பதில் சொல்லித்தான் கேள்விக்குலாம் பதில் சொல்லிட்டா பெரிய ஆரம்பித்தாங்க வழிபாடு ஆற்றுவதற்கென காசியிலிருந்து அது மாதிரி ஆலமஜிலே நன்றாக தழுவும் அதே நிலை சேவூசி செல்வராக இருந்தும் நல்ல திருநீட்டிலும் சேவரிமானத்திலும் மிகுந்த பெயர் முடையவராக இருக்கிற ஒரு மரபினை அழைத்து அந்த மரபை இந்த சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு வழிபாடு செய்வதற்காக அமைத்தானோ இப்படி அமைத்து உத்தம குலத்தில் நாற்பெரும் குடியும் உயர்ந்தவும் இழுந்தவும் மயங்க வைத்தவுமான புறக்கொடி மூன்றும் அறைவழிக்காமனு வகுத்த சத்தம நேரின்றி ஒழுக வைதிகமும் சைவமும் தருமமும் தலைப்ப பைத்தழு திரை நீர் ஞான மேல் திலகம் பதித்தன நகர் வளம் படுத்தான் நகரை உருவாக்கினான் அதான் தலைப்பெண்ண திருநகரம் கண்டது நகரை உருவாக்கினான் என்று சொன்ன தொட்டு அரசர் எயிரி அணி கடு மங்களம் எம்ப என்று தொட்டிருக்கும் மனையில் மங்களனால் எயிரினால் இருந்து முப்புறமும் குண்டு தொட்டு எயிரான் கோயில் முன்று உறுப்பும் குறைவில் பூசணி வராது ஒங்கே ஒரு அருமையான அமைப்பு திருக்கோவில் நிர்மாணம் பண்ணா மட்டும் போகாது வழிபாடு செய்வதற்கு உரிமை தரணும் வழிபாடு உதவி செய்து மட்டும் போடாது அந்த வழிபாடு மூன்று உறுப்பு குறையாத வழிபாடா இருக்கணும் அங்கம் அந்த வழிபாட்டு நித்திய வழிபாடு வழிபாடு பொருளாதாரம் இல்லாம ஒரு காலம் ஆனால் நிச்சயமா இருக்க வேண்டிய அமைப்பு ஆறு காலம் எனவே அது நித்தியம் நாள் வழிபாடு அப்புறம் சிறப்பு வழிபாடு அது என்ன நை பேரு இந்த மூன்று உறுப்பும் குறையாமல் திருக்கோவில் இருக்க வேண்டும் திருவள்ளுவனார் சிறப்பொரு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோக்கும் ஈண்டு சொன்னார் இந்த மலைபடியில் என்னப்பா திருக்கோவில் சிறப்பு வழிபாடாக இருக்கிற நைமுத்தியமும் நாள் வழிபாடாக இருக்கிற நித்தியமும் ரெண்டும் நடக்காது என்று சொன்னியல நாட்டிய மழை பெய்ய சோழத்துக்கு பத்தா முடியாது செய்ய முடியாது நிற்க வேண்டியதானே இவன் சொல்லணும் அவருடைய அகநிலையில் ஆழமான சமய சார்புடையவர் சிறப்பு பூசணி செல்லாது வானம் வரைக்குமே வானூருக்கும் இன்று மடி பெய்யாதாயும் இந்த நித்திய வழிபாடு நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு எனவே இந்த நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு இந்த வழிபாடுதான் இருக்குதே இவற்றையெல்லாம் குறைவரச் செய்து கன்று தொட்டு எரிந்து கனித்தான் போல் காலி துறந்து அரசு செய்யின ஒன்று மட்டும் சொன்ன பாருங்க அன்றைபோது அரசு தானாம் யார் போறனர் கண்டை கொண்டு விளா மரத்தை தடிந்தவன் பாகவதற்காகவரத்துக்கு பஞ்சமா கண்டை கொண்டு விடாமரத்தை திருமால் போல் இருந்து அந்த காத்தாண்டும் சைதான பூசல் அந்த அரசனுக்கு ஓமை சொல்றாரு அரசனுக்கு ஓமை சொன்ன யார சொல்லு கேட்டா திருமால சொல்லணும் ஏன் அரசனும் காக்குறான் திருமாலும் காக்குறான் அதுல தான் நம்ம பாண்டார் திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேயும் நம்ம வர்பாட்டு நான் எங்கெங்கெல்லாம் அரசரை காணுகிறேனோ பெருமானை அங்கெல்லாம் உன்னை காணுகிறேன் திருமாராயம் உன்னை காண்கிறேன் ஏன் காத்த தொழிலால் ஒற்றுமையுடைய அதையும் குறிப்பாராக அந்த பாண்டியர் எப்படி இருந்தார் திருமாலன இருந்தார் என்று சொன்னார் வரலாற்றுல எத்தனை செய்திகள் அவ்வளவு நம்ம வார்ப்பாடு இப்படி வந்து அவரை பெருமான் பார்த்தாராம் தன் தலையில் இருக்கிற அந்த கங்கை நீர்த்து செலுத்து இனிமையாக இருக்கணும் இந்த இனிமை என்றாலும் என்றாலும் ஒன்றுதான் இனிமையாக தெளித்ததுனால மதுரை மதுரமா இருக்கு இனிமையா இருக்குன்னு அர்த்தம் எனவே அந்த கங்கை நீர் தெளிக்கப்பட்ட புனிதத்தினால அந்த நகரமானது மதுரமாக இருந்தது எனவே மதுரை என்ற பெயர் வந்து இந்த மதுரை நகர் பாண்டியன் பவனெறி கடக்கும் பாத்தி வன்கிரணம் பரப்பி இளம் பருதி போல் மலையத்துவசனி பயந்து அடுத்த இதுக்கு தோற்றுவாய்க்கணும் இல்ல இவன் அருமையான பாண்டிய நாட்டு ஆட்சியருடன் ஒரு நல்ல மகளை பெற்றான் இவன் வந்து முழு முழு சூரியன் போல இப்ப வர உதய சூரியன் போல தப்பா கூறப்படாது நீங்க தப்பா உதயசூரியன் இளம் போல மலையத்துவசனி என்று ஒரு அருமையான தெருக்குமரவை தோற்றுவிட்டான் இனிமே பெட்டி சாப்பிடலாம் நீ வச்சுக்க அந்த அரசுக்க சொல்லிட்டு அந்த அரசை சுமத்தி நார் அந்த பால் பலுவை தாங்க வச்சுட்டு எனவே பலுவை அவன் தாங்க வைத்தனவே நின்று விடுபட்டார் தெரியுது ஒரு நாள் நவ வடிவு இறந்தோன் ஆலயத்தை பாருங்க முடிக்கிறதான் கருதி பாட்டு நவ வடிவு இறந்தோன் சித்தாந்தம் சித்தாந்தம் நவ வடிவு நவம்னா விதமான வடிவு பெருமான் கொள்ளுகிறான் உருவம் நான்கு உருவமாக உருவம் நான்கு அரு உருவாக ஒன்று நாலு நாலு எட்டு ஒன்னு ஒன்பது நாடகம் நடித்த உருவா என்று கேட்டால் அருவமாக உருவம் ஆகுவன் அரு உருவம் ஆகுவன் என்று சொல்லி தத்துவம் கிளம்பும் அத போற போக்கில நவ வடிவந்தோன் ஒரு சொல்லு படிக்க போச்சு இதை வச்சு ஒரு மணி நேரம் வளர்க்கணும் சித்தாந்த நவ வடிவு இறந்தோம் நவமன புரியுதுன்னு வர ஒரு பொருள் புரியல் அல்ல ஒன்பதுன்னு பொருள் தான் நவந்தரு வேதமாக நாரகம் நடிப்பாதன் சித்தியார் அது போற பொருளை சொல்லி நவ வடிவிறந்தோன் ஆலய செய்தி நாதனி பணிந்து செய்து அங்க பாருங்க நீங்க வளமா வரும்போது குறைந்தபட்சம் நாவல் எழுதிருக்காங்க இருபத்தி முறை ஐம்பத்தோரு முறை வளம் வருதுங்கிறாங்க யாரு வர்றது ரொம்ப குறைஞ்சா மூன்று முறையாக தவறா வரணும் ஒரு தரம் வழிபாட்டு அரண்மனைக்கு வந்தா வந்தவன் ஆத்மா சாந்தி அறிஞ்சு அப்படி இருக்கணும் என்ன சார் பாண்டிமனன் செய்ய வேண்டிய செய்து பையனுக்கு அரசு எல்லா அறுவடை சொன்னார் அப்புறம் சில ஆண்டுகள் இருந்தார் இருந்துட்டு ஒரு நாள் திருக்கூறு வழிபாடு செய்தார் செய்த ரொம்ப அருமையான வந்தார் கும்பிடம் பெற்று மண்ணிலே வந்தோம் என்னப்பா புண்ணிய நாடாக ஆயிற்று ஏன் அந்த புண்ணிய வீட்டிற்கு வந்தான் ஆன்மா சாந்தி திட்டவட்டி அடைந்தான் என்று சொல்லி அற்புதமாக இந்த பலத்தை விளைவிக்கார் இது போன்றுதான் மற்ற முடிச்சிருக்கிற அறுபது இருந்து இந்த அறுபது வரலாறு ஒண்ணுமே பெரிய வரலாறு கேட்ட செய்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு என்ன என்னெல்லாம் இடையிலே சொல்ல வேண்டுமோ அவற்றை எல்லாம் இணைத்து இணைத்து எடுத்து எடுத்து சொல்லுகின்ற பெருமை பரஞ்சோடி அதனால் தான் நம்முடைய தவிர சுவாமியவர்கள் திருவிழா பானத்தை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஏதோ எத்தையோ பூர்வ புண்ணியத்தினால அறிவனை பண்ணி கொண்டார் இல்லை வேறு யாரையா பண்ணி ஒன்று என்னை பணிகொண்டார் எனவே என்னை பணிகொண்ட குருமூர்த்தியுடைய திருவடிகளுக்கும் எல்லாம் உருவப்பெருமானுடைய திருவடிகளுக்கும் கேட்டு வயது பெருமக்கள் ஆகிய உங்களுடைய அனைவருக்கும் வந்திருக்கின்ற பெருமக்கள் தாய்மார்களுக்கெல்லாம் உங்களுடைய வணக்கம் தெரிவித்து அமைச்சகம்